அவர்கள் கூறியதாவது நபிசல்ல செல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவி மைமோனா ரோதிய அவர்களும் சேர்ந்து ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்பவர்களாக இருந்தார்கள் மற்றொரு அறிவிப்பில் ஒரு சாவு அளவுள்ள பாத்திரம் என்று கூறப்படுகிறது